டையான் கடற்கு அன்பு இல்லை என்பு உருகி பாடுகின்ற பதைப்பதும் செய்கிறே பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுங்களை துணையிலே பிணநஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலறிலை செய்வதொன்றியே நீ அறிவிலாத என்னை இப்புந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்த பந்தனை அறுப்பானை பிரிவிலாத இன்னருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிணனெஞ்சே திரியெல்லாம் மிகக் கீழ்படுத்தாய் கெடுத்தாய் என்னை கெடுமாறேயே மாறி நின்று என்னை கெடக் கிடந்தனையை எம் மதியிலி மட நெஞ்சே தேறுகிண்டிலம் இனி உன்னை சிக்கன சிவனவன் திரள் தோள் மேல் கண்டனையாய் நின்றது கண்டனையாயினும் கிளை இக்காயம் கீறுகின்றே கெடுவது உன் பரிசுது கேட்கவும் கில்லேனே கிட்டவா மனமே கெடுவாய் உடையான் அடிநாயே நீ விற்று எல்லாம் மிக ஆழ்வதற்கு உரியவண் பாதம் முற்றிலா இளந்தளிர் பிரிந்திருந்தும் நீ உண்டனையல்லாம் முன்னற்றவாறும் நின் அறிவும் நின் பெருமையும் அளவருக்கில்லேனேயே அளவறுப்பதற்கு அறியவன் இமயவர்க்கு அடியவர்க்கு எளியான் நம் களவருத்து நின்று ஆண்டமை கருத்தினுட்கசிந்து உணர்ந்திருந்தே உலகருத்து உன்னை நினைந்து உள்ளம் பெருங்கடஞ்ச் செய்ததுங்க இல்லை நெஞ்சேயே பழகருத்து உடையான் கடல் பணிந்திலை பரகதி புகுவாதேயே புகுவதாவதும் போதரவில்லும் பொன்னகரு புகப் போதற்கு உகுவதாவதும் எந்த எம்பிரான் என்னை ஆண்டவன் கடற்கு அன்பு நெகுவதாவதும் நித்தலும் அமுதொடு தேனொடு பால் கட்டி மிகுவதாவதும் இன்று எனின் மற்ற இதற்கு என் செய்கே ஏன் வினை ஏனே வினை என் போல் உடையார் பிறர் ஆர் உடையான் அடிநாயேனே தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று மற்ற அதனாலே முனைவன் பாதும் நன்மலர் பிரிந்து இருந்து நான் முட்டியிலேன் தலைக்கீறேன் இனையன் பாவனை இரும்பு கல் மனம் செவி இன்னதென்று அறியேனே ஏனையாவரும் எய்திடலுற்று மற்ற இன்னதென்று அறியாத தேனை ஆண் நெய்யை நின் தேரலை சிவனை என் சிவலோக கோனை மானன நோக்கிதன் கூரனை குறுகிலேன் நெடுங்காலம் ஊனை யான் இருந்து ஓம்புகின்றேன் கெடுவேன் உயிர்வோயாதே உயிர்வோயாதேயே ஓய்விலாதன உவமல்லி இறந்தன உண்மல்தாள் தந்து நாயிலாகிய குலத்தினும் கடைப்படும் என்னை நன்னறிகாட்டி என்னை நன்னறி தாயிலாகிய இன்னருள் புரிந்தயம் தலைவனை நனிகானேன் தலைவனை நனிகானேன் தீயில் வீழ்கிறேன் தின்வறை உருள்கிலேன் செடுங்கடல் புகுவேனே வேனில் வேள்கனை கிழித்திட மதி சுடுமது தனை மானிலாவிய நோக்கியர் படிரிடை மத்திடு மத்திடுதயிராகி தேனிலாவிய திருவருள் புரிந்தயன் சிவநகர் புகப்போகேன் ஊனில் ஆவியை ஓம்புதற் பொருட்டினும் உண்டு உடுத்து இருந்தேனே